பூட்டி அடித்து எடுத்து தோல்ல சாவியை போட்டுன்னுட்டார் கிரகத்துக்கு வந்துட்டார் மத்தியானம் பண்ணி ஒன்ற பயத்துல வேற பாசி சாப்பிடறதுக்காக போயிருந்தார் போனார் கைகால அரம்பிட்டார் போய் உட்கார போறச்சே கோவில சரியா பூட்டினமோன்னு பொறி தட்டித்து சாவிய எங்க வச்சோமோன்னு சந்தேகம் வந்தது சாவியை காணமேன்னு தேடு தேன்னு தேடுறதுக்கு ஆரம்பிச்சார் அவருடைய புத்திரன் எது தாப்பல வந்தா குமாரன் சுவாமி தகப்பனாரே என்ன தேடறியிருந்தான் பூட்டின்னு வந்தேன் சாவியை எங்க வச்சேனோ தெரியலேன்னா பார்த்தா தோல்லே இருந்து சால் பார்த்த தோல்ல சாவி அப்படின்னு பிள்ளை சொன்னான் இப்ப தோல்ல சாவிய புள்ள புதுசா உருவாக்கினானா இல்ல இருந்த சாவிய இருக்குன்னு ஞாபகப்படுத்தினானா அவன் புதுசா சாவியை உருவாக்கல இப்போ சாவி தோல்லே தான் இருக்கு ஆனா சாவி தோல்ல இருந்ததுங்கிறத மறந்து போயிட்டேனும் ஆச்சார்தனும் எனக்கும் பகவானுக்கு சம்பந்தத்தை புதுசா தோற்றுவிக்க மாட்டார் சம்பந்தம் இருக்குன்னு ஞாபகப்படுத்தி விடுவர் அந்த ஞாபகம் இல்லாமல் போனால் பகவானிடத்துல சரணம்னு நாம போய் நிக்கவே போறது இல்லையோ இல்லையோ ஆஹா ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி அவனுக்கு நமக்கும் இருக்கிற சம்பந்தத்தை காட்டுகிறார் பொருத்தனுக்கு பிள்ளைக்க போறது மனைவி பூர்ண கர்ப்பிணி நாலு நாள்ல பிறக்க போறது பிரசவம் அவனுக்கு வியாபாரமிதமும் பெரிய செட்டியார் கிளம்பி போக வேண்டிய நிர்பந்தம் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பார்த்துக்கோன்னு சொன்னா வேண்டிய பண உதவியை செய்தான் கிளம்பி போயிட்டான் கப்பலை கட்டின்னான் சரக்கு ஏத்தினான் தேசாந்திரத்தில் போயிட்டான் வருஷம் ஒன்னாச்சு ரெண்டாச்சு பத்தாச்சு வருஷம் இருபது போனவன் உள்ளூருக்கு வரவே இல்லை அவன் கிளம்பி போன நாலாவது நாள் சுக பிரசவம் சுத்தப்பிரசவம் பிள்ளை குழந்தையா தர்மபத்தினி இயந்தெடுத்தாள் வியாபாரியினுடைய புல் சோட போகனா அவன் அதே போல பெரிய வியாபாரி ஆயிட்டான் அவன் தன்னுடைய கப்பல்ல சரக்கு எல்லாத்தையும் ஏற்றி இருந்தான் அவனும் தேச தேசாந்தரமா போகிறதுக்கு ரெண்டு பேரும் பகவானுடைய இச்சையாலே ஒரே பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தான் அவனும் அதே துறமுகத்துக்கு வந்தான் இவனு அதே துறமுகத்துக்கு வந்தான் இவன் அப்பான்னு அவனுக்கு தெரியாது அவன் பிள்ளைன்னு இவனுக்கு தெரியாது ரெண்டு பேரும் தகப்பனாரும் பிள்ளைங்க ஆனா ஒத்தருக்கு ஒருத்தர் பாத்துறதே கிடையாது அவன் சரக்கையும் இறக்கினா இவனுடைய சரக்கையும் இறக்கினா அப்ப சண்டை வந்துருச்சு நான் தான் இருபது வருஷமா சரக்கு இறக்கின்றிருக்கேன் நான் தான் இறக்குவேன்னா தகப்பனார் அது இப்ப பணம் அனுமதி வாங்கிறதுக்கு நான் நான் தான் இறக்குவேன்னா பிள்ளை ஒத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் கத்திய உருவிண்டா குத்துற அளவுக்கு போயிட்டா நல்ல வேலை ஒரு வயோதிக பிராமணர் அவருக்கு இவனையும் தெரியும் அவன் பிள்ளைங்கிறதையும் தெரியும் அவர் குறுக்க வந்தார் பிள்ளாய் யார நோக்கி கத்திய நீட்டிருக்க அவரோட பித்த பிதா தெரியுமா உனக்கு என்ன பிதாவை நோக்கியா கத்திய நீட்டுட்டேன் கீழே போட்டான் விழுந்து சேவிச்சான் பிள்ளை அப்பாவை பாத்து கேட்டார் பெத்தி இருபது வருஷமா பாக்கறேன் அந்த பிள்ளைய பார்த்தா கத்தி நிட்டுனே போடுக்கிடே சொன்னார் போட்டுட்டான் ரெண்டு பேர் ஒத்தருக்கு ஒத்தர் கட்டி அணைத்து தேம்பி தேம்பி அழுது ரெண்டு பேர் சரக்கும் ஒத்தர சரக்கா மாறிப்படுச்சு இந்த குறுக்க வந்தவர் தான் ஆச்சாரியர் பிதா தான் பரமாத்மா இந்த புத்திரன் புத்திரன் தான் இவனுடைய ஜீவாத்மா இவனுக்கு அவனுக்கு ரொம்ப நாளா சம்பந்தம் இருந்தாலும் மறந்து போய் வென்னிய வேண்டி விழ்கடு கிணங்கி வேர்க்கனார் கரவியே கரதி நின்னவானில்லா நெஞ்சினையுடையேன் என்ன சம்சாரத்துல காமானுபவத்திலையும் கண்ட அனுபவத்துல கிடந்துட்டான் இப்ப அந்த பெருமான பார்த்தவொடனே யாரோன்னு தோன்றது ஆச்சாரியன் குறுக்க வரா பகவன்னு உம்ம பாபத்தை மன்னிக்காமல் யாரை க்ஷமிக்க போகிறீர் கஷமிச்சிரும் அவரும் ஒத்துகிறார் பிள்ளாய் யாருன்னு தெரியாத அபச்சாரப்படாதே உன்னை ஈன்று எடுத்தவனே இவந்தார் உனக்கு சரீரம் கொடுத்து ஞானம் கொடுத்து சகல வித்தைகளை கொடுத்தான் தப்பு பண்ணாதே நமக்கு சொல்லி தரான் ரெண்டு பேரும் சேர்ந்து பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கிற ஒரு பாலத்தை போல இருக்கிறார் அதனால அவர் திருவடிகள்ல சரணம் பற்றாமல் ஒரு நாளும் ஈஸ்வர லாபம் கிடைக்கவே கிடைக்காது இத குலசேகரார் திருவித்துவக் கோடுங்குறது விபதேசம் அதை பத்தி அற்புதமா சாதித்தார் தருதுயரன் தடாயேல் நின் சரணல்லால் ஷரன் இல்லை அரிசினத்தால் இன்ன தாய் அகத்தடினும் மற்ற அவள் தன அருள் அதுவே போன் இருந்தேனே ஒரு குழந்தை என்னதான் தாயார் வெட்டிடுவேன்னு சத்தம் போட்டா தாயினுடைய காலை விட்டு இப்படி அப்படி போகவே போகாது என்னை எப்ப நீ இது விஷமும் அவ அடுக்களையில தலிக பண்ணின்றார் குழந்தை ஒரே விஷமும் உன்னை இப்ப வெட்டி விடுறேன் பார் அடிச்சுடுறேன் பாருனா உடனே தாயார் எப்ப என்ன நீ அடிக்கலன்னு சொன்னியோ நாளைல இருந்து பக்கத்து வீட்டுக்காரையே நான் தாயா வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லுமா எந்த தாய் அடித்தாலும் அவ காலையே காட்டிண்ட அதுதானே குழந்தைக்கு தெரிந்தது அழுவார் சாதித்தார் திருவித்துவ கோட்டம்மானே நீ எனக்கு எத்தனை பாபங்களை கொடு எத்தனை துன்பங்களை கொடு எத்தனை இன்னல்களை கொடுத்தாலும் இந்த திருவடியை விட்டு இப்படி அப்படி போக மாட்டேன் எப்படி ஒரு குழந்தை தாய்மடியை விட்டு போகாதோ ஒன்ன விட்டு நான் போக மாட்டேன் மாளாத காதல் நோயாளன் போல் மருத்துவன் பால் வாழால் அறுத்து சூடினும் மருத்துவன் போல் ஒரு நோய் படைத்தவன் வைத்தியர் பண்ற சமயத்துக்கு அவருக்கு திடீர்னு ஞானோதயம் அகிம்சா பரமோ தர்மஹா அஹிம்சா சர்வா பூதானி ஒத்திரி ஹிம்சிக்கவேப்படாத கத்திய கேள்விட்டார் கிளம்பிவிட்டார் அவர் இவன் ஓடுறான் பின்னாடி சுவாமி எப்படி யானு வெட்டி குணப்படுத்த அப்ப அந்த வைத்தியர் எத்தனை ஆசைவனுக்கு அவர் வெட்டினாலும் அவரிட்ட ஆசை இருக்கா இல்லையா அதே போல பகவான் எத்தனை துன்பங்களை கொடுத்தாலும் ஆசை மாறாமல் நாம் இருக்க வேண்டும் என்று குறை செய்கிறாழ்வார் சதித்தார் அதனால ஒரு பாசிரத்திலே தெரிவிக்கிறார் செந்தடலே வந்தடல செய்திடனும் அந்த வெங்கதிரோர்கல்லா தலராதால் செங்கமலம் தாமரை புட்பம் தாமரப்புட்பம் ரொம்ப பலகடான்னு தானே வளர்ந்திருந்தது ஒரு குளத்திலே இந்த தாமரப்பூ மலர்றதுக்கு யார் எதிர்பார்க்கும் சூரியனை மட்டுமே தான் எதிர்பார்க்கும் தாமரை அலர்த்த கடவு ஆதித்யன்தானே உலர்த்துவன் மீர்பசை அருமானால் பிள்ளைலோகாச்சாரியராக தெரிவித்தார் இந்த தாமரையனுடைய விகாசத்துக்கு யார் பொறுப்பு சூரியன் தான் ஒருத்தர் பார்த்தா பைத்தியம் நம் மாட்டம் பார்த்த உடனே நினைச்சா அதனே இத்தனை மயில் தள்ளி இருக்கிற சூரிய கிரணங்கள் பட்டு இந்த தாமரை அலரணமாக ஒரு சட்டிப்பானை எடுத்தான் அது முழுக்க தனலை போட்டு நரப்பினா பக்கத்துல கொண்டு போய் தாமரைக்கு வச்சான் இந்த சூட்டிலேயே இதை அலரட்டுமே என்னத்துக்கு சூரியனுடைய சூடு போட்டு அலரணும் நான் பக்கத்துல தணலை கொண்டு போய்கிறேன்னு அக்னியை வச்சான் அது அலருமா அலராதது ஆச்சரியம் இல்ல ஒலர்ந்து விட போடும் தான் தாமரை விக்காசத்துக்கு எதிர்பார்க்குமே தவிர பக்கத்துல வச்ச தணலை அது எதிர்பார்க்காது அதே போல இந்த தாமரைங்கிறதா ஜீவாத்மா ஜீவாத்மாவனுடைய ஞான விகாசம்தான் தாமரை கமலத்தினுடைய விக்காசம் அது என்னென்னைக்கும் திருமாமகள் கேழ்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு சீமன் நாராயணனைத்தான் எதிர்பார்க்குமே தவிர மற்ற ஆள் அலர்த்தினாலும் அது அலராது அதனால தாமரை எப்படி சூரியனை எதிர்பார்க்கிறதோ ஜீவாத்மாவும் சீமன் தான் எதிர்பார்க்கும் இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன் அதே தாமரை அதே சூரியன் இந்த குளத்திலேருந்து தாமரை எடுத்து வெளியில போட்டிருங்கோ அப்ப அந்த சூரியன் அந்த தாமரை என்ன பண்ணுவான் சூரியன் அதே தாமரை அலர்த்த மாட்டான் உலர்த்தி விடுவன் ஈஸ்வரோபிதின் குரோஹோ பிரச்சு புத்தே கமலன் ஜலாத அப்தம் சோஷயத்தி ரவி தாமரை அந்த தண்ணீர் பசி இல்லாத பெருமானும் ஜீவாத்மாவுக்கு ஒரு தண்ணீர் எதிர்பார்க்கிறான் அந்த குளத்துல இருந்தாத்தான் அலர்த்துவன் அந்த குளத்தினுடைய சம்பந்தம் இல்லையா அதே பரமாத்மா வளர்த்திடுறான் அந்த தண்ணீர் சம்பந்தம் தான் ஆச்சாரிய சம்பந்தம் அந்த ஆச்சாரிய சம்பந்தம்ங்கிற ஜலத்தில் இருக்கிற வரைக்கும் ஜீவாத்மாவுக்கு ஞான விகாசத்தை கொடுப்பம் அந்த சம்பந்தம் அருமானால் அதே பரமாத்மா தன்னுடைய சொத்தான ஜீவாத்மாவை உலர்த்திய விடுகிறார் அதனால் ஆச்சாரிய சம்பந்தம் முக்கியம் சொல்லுவார்கள் அவர் செய்வதென்ன திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் என்கிற ரகசியத்ரயத்தை நமக்கு கொடுக்கிறார் மந்திரே தத் தேவத மந்திர பிரதே குரவ் திருஷுபக்தி சதா காரியா தாகி பிரதம சாதனம் மோட்சது போறதுக்கு முன்னாடி முதல் அடி எடுத்து வைக்கணும் இல்லையோ அந்த முதல் சாதனம் மூணு பேரிடத்தில் இருக்க வேண்டிய பக்தி மந்திரே திருமந்திரத்திலும் நாராயண இடத்திலேயும் தான் குரவ் அந்த குருவினிடத்திலேயும் மூணு பேரிடத்தில் ஆசை வேணுமா மந்திரத்திலும் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திரப்பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கனக்க உண்டானால் அது காரியகரமாவது மந்திரத்திலே மந்திரத்துக்குள்ளீடான வஸ்து ஸ்ரீமன் நாராயண இடத்திலே மந்திர பிரதனான ஆச்சாரியனிடத்திலே இந்த மூணு பேரிடத்திலே பிரேமம் நமக்கு ஏற்பட வேண்டும் அதனால தான் திருமங்கி ஆழ்வார் பெரிய திருமொழியில் முதல் பத்து பாசரம் திருமந்திரத்துக்கு அடுத்த பத்து பாசரம் திருப்பிருதிக்கு அடுத்த பத்து பாசுரம் பதிரிகாசிரமத்துக்கு இவர் எந்த வழியில பாடினார் எந்த கிரமத்தில் பாடிட்டார் முதல் பத்து மந்திரம் இரண்டாவது பத்து பாசுரம் மந்திரத்துல சொல்லப்பட்ட தேவத்தை ஸ்ரீமன் நாராயணன் திருப்பிருதி மூணாவது பத்து பாசரம் கொடுத்த ஆச்சாரியர் பதிரிகாஸ்கரம் பெருமாள் தான் நரனாகவும் நாராயணனாக இருந்து திருமந்திரத்தை கொடுத்தவர் மூணாவது கொடுத்தே தாய்ச பிரதே குரு திருஷு பக்தி சதா காரிய இப்படி மந்திரத்திலும் உள்ளீடான வஸ்துவிலும் நமக்கு பிரேமம் கனக்க ஏற்பட வேண்டும் ஆச்சாரிய சம்பந்தம் முக்கிய ஏங்க புல்லலோகாச்சாரியர் ஒரு மாதிரி தெரிவித்தார் பக்தியில் அசக்தனுக்கு பிரபத்தி பிரபத்தியில் அசக்தனுக்கு இது இதுல குறுக்க அடியே மூணாவது போகும் பிரபத் அசக்தனுக்கு பிரபத்தி நாம பெருமான அடையறதுக்கு முக்கியமான சாதனங்கள் பக்தியோ பிரபத்தியோ இதுதான் சாதனம் பகவான் அடைய இதுல முதல்ல பக்தியை பத்தி பேசுவோம் கர்ம ஜான யோகங்களை அங்கமாக கொண்ட பக்தி யோகம் மன் மனாபவ மத் பக்தக மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்வசி கௌந்தேய யுக்வைத்மானம் மத்பராணா இது கீதாச்சாரனுடைய ஒன்பதாவது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம் யார் என்னிடத்துல பக்தியோடு இருக்கானோ அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன்னுட்டான் அந்த பக்தியை நாமும் பண்ணணும்னு ஆசை இப்ப இங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க நாங்கெல்லாம் பக்தர்கள் ஆனா கீதையை எடுத்து வச்சிருந்து அதுல பக்தர்களுக்கு என்ன லட்சணம் சொல்லியிருக்கோ அதன்படி நாம இருக்குமான்னு ஆரம்பிச்சா முதல் அடியே அடிபட்டு போடுவோம் கிட்டக்கே நாம ஆறுமே வரமாட்டோம் பக்தி எப்ப ஆரம்பிக்க முடியுமா பக்தி ஆரம்பிக்கிறதுக்கு விரோதியா நம்ம கிட்ட நிறைய பாப்பங்கள் இருக்கு அதுக்கு பக்தி பாபங்கள்னு பேர் அந்த பாபங்கள் போகணும் அதுக்கு என்ன வழின்னு கேட்டார் ஜன்மாந்தர சஹஸ்திரேஷு தபோஜான சமாதிபி நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணேய பக்தி பிரஜாயத்தே கிருஷ்ணனிடத்துல பக்தி ஏற்படணும்னா பல பல ஜென்மாக்கள் தபாலும் கர்மயோகத்தாலும் ஞான யோகத்தாலும் பக்தி ஆரம்பத்துக்கு விரோதியா இருக்கிற பாப்பங்களை தொலைச்சிக்கணும் அதுக்கப்புறம் பக்தி ஆரம்பிக்கணும் அது பரபக்தி பரஜ்யானம் பரோபக்தியா வளரணும் அப்புறம் எந்த ஜென்மத்திலேயானு மோட்சம் கிடைக்கலாம் இதுதான் பக்தி சொல்லி இருக்கிற வழி எந்த ஜென்மத்தில கிடைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது பன்னெண்டு இருந்தா ஒரு வேலை எந்த ஜென்மத்திலேயானு கிடைக்கும் இப்படி எல்லாம் சொன்னாலே உபன்யாசிக்கே வரமாட்டாமலே ஏதோ நாளைக்கு முடிஞ்சு ஆரம்பிக்கிறதுக்கு முடியல என்ன இன்னொரு பெரிய கட்டம் பக்தியிலே பெருமானுக்கு அடிமை முதலாளி கையத்தான் எதிர்பார்க்கணும் நானா என்னுடைய ரக்ஷணத்திலே பிரயத்தனமே பண்ணக்கூடாது கர்மயோக ஞான யோக பக்தி யோகம் பண்ணால் அது ஸ்வரக்வான் என்னை நானே ரட்சித்துக் கொள்ள முயற்சி பண்றேன் அர்த்தம் ஆனால் அதை விட்டுட்டேன் சரி என்ன பெருமான இடத்துல சரணாகதி பண்ண வந்துட்டேன் சரணம்னு சொல்லுட்டேன் இருந்தாலும் பயம் போல உள்ளுக்குள்ள வெது வெதுன்னு அடிக்க ஆரம்பிச்சது என்ன ஒரு சாஸ்திர வாக்கியம் சொல்லிருக்கு சித்திர்பவதிவா மேதி அச்சுத சேவி நாம் யாரெல்லாம் அச்சுதனுடைய திருவடி தாமர்களை பற்றினார்களோ சித்தி ஏற்படுமா ஏற்படாதா என்ன கடைசி வரைக்கும் அச்சுத்த தேவினா யாரெல்லாம் அச்சுதனுடைய திருவடிகளை பற்றினார்களோ நடக்குமோ நடக்காதோ நடக்குமோ நடக்காதோ இவனுக்கு உள்ளுக்குள்ளி பண்ணிட்டு கூட என்ன இப்ப கவலை உமக்கு அதான் கண்டிப்பா கிடைக்குமேனு நம்பின் சுவாமி இந்த பரதனை பத்தியும் குகனை பத்தியும் கதையை உடனே இருந்த நம்பிக்கையும் போடுத்துனேன் குகப்பெருமான் இப்ப என்ன நல்லவன்னுட்டு இவர் மனக்கட்ட தம் ஊர்ல இருந்து அவங்க ஊருக்கு போயி ஒன்ன ஒரு தம்பின்னு சொல்லிட்டு அவரை பக்கத்துல உட்காத்தி வச்சிருந்து அணைச்சிருந்து உச்சி மூந்து பார்த்து அவர்ட்ட குசல பிரச்சனை பண்ணிட்டு விட களை போறார் இது நடந்தது குகப்பெருமானே ஸ்ரீ பரத்தாழ்வான் அவனை விட சிறந்தவனே இல்லை ஆனா பரத்தாழ்வான அவன் கேட்டுறபடி நடக்கவே இல்லை திரும்பியா ஆக பரத்தாழ்வானை குஹப்பெருமானை பார்க்கும் போது எது நல்லது எதிர்த்தியதுன்னே நமக்கு தெரியல அவன் நிறங்குஷ ஸ்வதந்திரன் பெருமானுக்கு சுவாத்திரம்ங்கிறது முக்கியமான குணம் இந்த சுவாத்திரத்தாலே யார பிடிச்சு தள்ளி விட்டாலும் தள்ளி விட்டுடுவர் யாரை தூக்கி பக்கத்துல உட்காத்தி வச்சிருந்தாலும் உட்காத்தி வைப்பார் இந்த ரெண்டுமே பெருமானு செய்வார் ஆனஸ்வதந்திரனானுஸ்வரனை பத்தினவந்து தொடங்கிதானே இசம்சயம்தான் உள்ளது அதனால சந்தேகம் போறதே இல்லை இவன் திருவடிகளை புடிச்சுன்னுட்டும் நடக்குமோ நடக்காதோ நடக்குமோ நடக்காதோ பிடிச்சு சம்சாரத்துல அடிச்சுடுவரா இல்லை ஸ்ரீவைகுண்டத்தை கொடுப்பறான்னு முதல்லே சந்தேகம் அதனாலே பிரபத்தி பண்ணிட்டு இவனுக்கு நிம்மதியா இருக்க முடியலன்னா அதையானு பண்ணிட்டு நிம்மதியா இருக்கலாமான்னா பத்தினது ஈஸ்வரனை நிரங்குஷ சுவாத்தந்தியம் யானையை கொண்டு போய் புளிப்பாட்டுவா கவேரியில் அது போன உடனே குப்பை எல்லாத்தையும் எடுத்து தள்ளத்துக்கு போட்டுக்கிறது இந்த யானை பாகனாலே உனக்கு இவ்வளவு தூரம் கட்டப்பட்டு புளிப்பாட்டி விட்டேனே இந்த மாதிரி அழுக்கெடுத்து பூசிக்கலாமோ நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது கசாமது அப்படின்னு சொல்லத்தான் முடியுமா இல்ல நாள்லேருந்து பண்ணாதே பண்ணினா குளிப்பாடு விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா ஒண்ணும் இல்லாத இந்த யானையினுடைய சுவாதந்திரத்தையே இவனுக்கு பேச முடியல அதுக்கு இருக்கிற செருக்கு தான் வச்சதுதான் சட்டம்னு சொல்லுமே அந்த நாள்ல ராஜாவுக்கு வாரிசு இல்லாத பொழுதுன்னா யானை கையில மாலையை கொடுப்பா அது இப்படி ஒரு ஒரு பார்வை பார்க்கும் யாருக்கு எழுத்துல அப்புறம் அவன் படிச்சவனா பணக்காரலாம்லாம் நம்ம கேட்கவே கூடாது அது யானை யாருக்கு எழுத்துல அதுதான் ஆக பட்டத்துக்குரிய ஆணையும் அரசும் செய்யும் அவை ஆராயாது யானை செய்யரசு ஆராய முடியாது எப்படிப்பட்டவன் தெரியுமா உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபாலம் அணையானாய் என்னானாய் என்னல்லால் என்ன அறிவேன் ஏழையேனே திருவங்கியாழ்வார் தெரிவித்தார் வடக்கேயானை திருவேங்கடமுடையான் தெற்கேயானை திருமாலடன் சோழமலை அழகன் கிழக்கே யானை திருக்கண்ணபுரம் சபரி பெருமான் மேற்கே யானை ஸ்ரீரங்கநாதன் இப்படி ஓரோர் பக்கத்திலும் யானை பெருமான் அவன் செய்யறத ஒத்தெரும் கேள்வி கேட்கறதுக்கு முடியாது ஆக திருவடி தாமரைகளை பத்து விட்டு காத்து இருக்க வேண்டியதான் கிடைக்குமோ கிடைக்குமோ கிடைக்குமோ கிடைக்காதோன்னு டூ ஆனால் ஆச்சார்டன் திருவடிகளை பத்தினால் நிச்சயமாக கிடைக்கும் ஆக பகவானுடைய திருவடிகளை பத்தினால் சந்தேகத்துக்கிடம் இருக்கு ஆனா ஆச்சாரியன் திருவடிகளை பத்தினால் சந்தேகத்துக்கு இட தரிசர்யார் யாருக்கு அவனுடைய அடியார்களுடைய திருவடிகளை பற்றுகிறார்களோ அவர்களுக்கு சந்தேகத்துக்கிடமே கிடையாது ஆக நேரே பகவானை பற்றதை ஆச்சாரியன் மூலமாக பற்ற வேண்டும் பெருமானே எதிர்பார்க்கிறான் ஒரு ஆச்சாரியன் மூலமா என்ன இடத்துல வாணுடும் குலசேகர ஆழ்வாரன் தெரிவித்தார் தாமரை அலர்த்த கடவுத ஆதித்யந்தானேங்கிற சூத்திரத்தாலே பிள்ளை லோகாச்சாரரும் சாதித்தார் ஆக பக்தியில் அசக்தனுக்கு பிரபத்தி பக்தியில ஒரு தப்பு என்னுடைய சுவாத்திரியம் இருக்கிற தோஷம் பிரபத்தியில ஒரு குற்றம் அவனுடைய சுவாத்திரியம் இருக்கிற குற்றம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஞாபகம் வச்சுங்கோ நான் பக்தி யோகத்தாலே பெருமான பிடிக்க போனா நாம் பக்தி பண்ணேங்கிற எண்ணம் இருக்கும் அப்ப என்னுடைய சுவாத்திரியம் தோஷம் பிரபத்தினால பெருமான அடைய போனால் அப்ப அவர் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு தோஷம் இப்ப இந்த ரெண்டு சுவாத்திரம் இல்லாத ஒரு இடத்தை நான் அங்க ஏன் இருக்க கூடாது பகவானுடைய ஒரே வழி ஆச்சாரியன் திருவடிகள் தான் எப்ப நான் குனிஞ்சு சேவிச்சுட்டேனோ ஏன் சுவாத்திரம் படுத்து எப்ப அவரும் ஒரு ஜீவாத்மாவோ அவருக்கு சுவாத்திரம் கிடையாது ஆஹ் ஆச்சாரியனுடைய திருவடிகளை பத்தினால் பக்தியில் அசக்தனுக்கு பிரபத்தி பிரபத்தியில் அசக்தனுக்கு இது பிரபத்தி கூட என்னால முடியல என்னால் இதுன்னு சொன்னது ஆச்சாரியாபிமானம் இப்ப இதுங்கிறதுக்கு அர்த்தம் ஆச்சாரியனுடைய திருவடிகள்ல சரணாகிதி பண்றது தான் பிள்ளை லோகாச்சாரியர் இதுன்னு தெரிவித்தார் ஆக பக்தியிலே அசக்தி ஏற்படுமானால் பிரபத்தி பண்ணு பிரபத்தி முடியாதுன்னு தெரிஞ்சுப்படுத்துன்னா ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என் இருக்க வேண்டும் இதுல வித்தியாசம் தெரிவித்தா பகவானிடத்துல நேர போய் நிற்கிறோம் அவரிடத்துல எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டோம் அது எப்படியான் தெரியுமா கையை பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி ஆனா ஆச்சாரியனுடைய திருவடிகள்ல விழுந்தால் காலை பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஒருத்தர் இடத்துல போறேன் என் பிள்ளைக்கு இந்த பள்ளிக்கூடத்துல இடம் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டேன் அவரை கையை பிடிச்சுன்னு கெஞ்சினேன் கைப்பிடிச்சுன்னு கெஞ்சினா நண்பன் அர்த்தம் வேணும்னா செய்யலாம் வேண்டாம் போயிட்டு வான் இன்னொரு சமயம் யுக்தி தெரிஞ்சு விட்டேன் இவர் என்னான்னுட்டு சூக்தம் மர்மம் தெரிஞ்சு விட்டேன் நேர போய் விழுந்துட்டேன் கீழே கால்களில் விழுந்துட்டேன் கட்டியா திருவடியை பிடிச்சுன்னே சுவாமி விட்டா எனக்கு வழி கிடையாது நீர் தான் பண்ணணும் இப்ப உதர்றது கட்டம் கைய உதறிட்டு போயிடணும் ஆனா திருவடிகளை வழி கிடையாது அதே போல பெருமானிடத்துல நேரப்போய் பிரார்த்தித்தால் கையை பிடித்து காரியம் கொள்ளுமோ பாசி மூலமாக பிரார்த்தித்தால் காலை பிடித்து காரியம் கொள்ளுமோ பாசி ஏன் கால்னா ஆச்சார்தன் பகவானுக்கு திருவடியே அப்ப அது ஆச்சாரிய இடத்துல விடறோம்னா அவன் திருவடிகள்ல விடறாப்புலதான் அர்த்தம் ஆனால பிரபத்திக்கே ஒரு சிறந்த வழின்னு பார்த்தால் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்று இருக்க வேண்டிதான் அந்த ஆச்சாரியர்கள் நமக்குன்னு என்ன செய்கிறார்கள் முக்கியம் ஆச்சாரியனுக்கு இருக்க வேண்டிய லட்சணம் என்ன சிஷ்டனுக்கு இருக்க வேண்டிய லட்சணம் என்ன ஞாசவிம்சதிங்கிற பிரபந்தம் தெரிவித்தேனே அதில் ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்னு சொல்றார் சிஷ்டன் எப்படி இருக்கணும்னு சொல்றார் சிவஜன பௌனத்தையும் பிள்ளைக்கு ஆச்சாரியன் எப்படி இருப்பன்னு சொல்றார் சிஷ்டன் எப்படி இருக்கணும்னு சொல்றார் ரெண்டு பேருமே ரொம்ப ஜாகிரதையா ஆச்சார்ட லட்சணத்தை குறைச்சலா வச்சுட்டு சிஷ லட்சணத்தை நிறைய வச்சிருக்கான் நமக்கு சந்தேகம் அது என்ன அவருக்கு மட்டும் ஒன்னும் நாங்க மட்டும் சிஷர்களாவே இருந்திருந்தா ஆச்சார்ட ஆச்சார்டனா இருந்தா தானே நாங்க சிஷர்கள் போய் பத்தலாம்னு கேட்போம் அந்த பெரியவர்கள் தெரியாம எழுதிட்டு போடல தங்கள் பிரபந்தங்களிலே என்னத்துக்கு அந்த மாதிரி சாதிக்கிறா நீ இருக்க வேண்டிய முறை தான் உனக்கு முக்கியம் ஆச்சார்தன் எப்படி இருக்காரா ஞானம் அனுட்டானம் எல்லாம் இருக்கா இல்லையா அவரு சாஸ்திரப்படி இருக்காராங்கிறதே நாம் பரீட்சை பண்ணி பாக்க முடியாது யார் அதை பண்ணலாம் அவருக்கு ஆச்சார்தன் யாரோ அவரை தான் பரீட்சை பண்ண முடியுமே தவிர என்னால் அதை பரீட்சை பண்ண முடியாது அப்படி இல்லைன்னாலும் யாரெல்லாரையும் சமாச்சனம் பண்றதுக்கு அதிகாரத்தை ராமானுஜர் கொடுத்திருக்காரோ இந்த ஆச்சாரனுடைய யோக்கியத்தை ராமானுஜர் தான் பரீட்சை பண்ணமே தவிர என்னால் பரீட்சை பண்ண முடியாது ஆஹ் நாம் இருக்கிறபடி நாம் இருக்க வேண்டும் நிறைய பேர் இன்னைக்கு இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவா நீங்க எல்லாம் ஆச்சார்டர்கள் போய் பிடிச்சிக்கணும் தெரியு அவர் எப்படி இருக்கார் பாரும் இவர போய் நான் ஆச்சார்டன் பிடிச்சிக்க முடியுமா ஞானமா அனுட்டானமா அவருக்கு இருக்கான்னு கேப்பா நீங்க எல்லாம் ஒரு இடத்துல வேலை பாக்குறவா தானே கார்த்தால ஒன்பது மணிக்கு போகணும் கழுது போடணும்னு வச்சிருக்கா ஒன்பது மணிக்கு சரியா போடணும் நான் ஒன்பதரை போறேன் ஒன்பதே முக்கால் போறேன் பெரிய சும்மா இருக்க மாட்டா ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்தாகணும்னு சொல்லிவிட்டார் நான் கண்டிப்பா வேலை செய்யணும் இவ்வளவு தூரம் என்ன எனக்கு கோபம் நான் நித்தி எட்டாம் போதுக்கு போக ஆரம்பிச்சேன் அவர் சௌகரியமா நித்தியமே ஒன்பதே முக்காலுக்குதான் வரார் என்ன யாரோ கேள்வி கேட்கறாள் முதலாளி அவர் நித்தியமே ஒன்பதே முக்காலுக்குதான் வந்தார் ஒரு நாள் என்ன கோபம் பொறுக்கல வாசலே காத்து பிடிச்சி நிறுத்தினேன் இவ்வளவு தூரம் என்ன சொன்னீரே நீர் ஒன்பதே முக்காலுக்கு வரீரே என்ன நியாயம் கேட்டேன் இத்தான் நியாயம் நாளிலேந்து வேலை இல்லையுன்னு அனுப்பிச்சு விட்டார் ஆக மொத்தத்தில் நடக்கும் என்னுடைய வேலையை பத்தி தான் நான் பார்க்க முடியுமே தவிர என் முதலாளி வரா இல்லையாங்கிறதே ஒண்ணு அவருக்கு முதலாளி இருந்தா அவர் பார்க்கணும் இல்லே சர்வேஸ்வரன் பார்க்கணும் இவ்வளவுதான் நடக்குமே தவிர எனக்கு கீழே இருக்கிறவாளை பத்தி தான் நாம் பேச முடியும் என்னை பத்தி தான் நாம் பேச முடியும் எனக்கு மேல இருக்கிற ஆச்சார்தனை பத்தி என்னால் பேசவே முடியாது ஆனா ஆச்சார்த லட்சணம் நமக்கு இப்ப முக்கியம் இல்லை சிஷ நமக்கு முக்கியம் இப்ப இந்த கோட்டியில ஆறும் ஆச்சார்தர்கள் ஆனால ஆச்சார்தர்களை பத்தி பேச வேண்டிய தேவையும் கிடையாது நாம எல்லாருமே சிஷர்கள் அதுதான் நல்லது ஆச்சார்தனா இல்லையே மட்டும் தப்பித்தவரி வருத்தமே படாதீங்க அதுல இருக்கிற கேட்டா அவளு கேட்டாத்தான் அவளுக்கு தெரியும் நாம பாட்டுக்கு சௌக்கியமா போனோமா சேவிச்சோமா இருக்கிற ரெண்டு பழத்தை கொடுத்தோமா சுவாமி அனுபவிகளுடன் பிரார்த்தித்தனமா வந்தமா இத்தோட நம்ம வேலை முடிஞ்சு போடும் இதை விட்டுட்டு ஆச்சாரிய புருஷத்துவம்னு வந்ததுன்னா அதுல இருக்கிற சிரமங்கள்லாம் அவர்களுக்குத்தான் தெரியும் பர்ச்சக சுவாமிகளை பார்த்தா ரொம்ப ஆசையாதா இருக்கும் காத்தால உள்ள நுழைஞ்ச உடனே பெருமானுக்கு நீக்கி தங்கள் தலைகள்ல அந்த திருவடியை வச்சு சேவிக்கிறா நம்பெருமாள் திருவடியில் அப்படி ஒரு அர்ச்சகர் தலையை வச்சுக்கிறார் தேவ பெருமாள் திருவடியில் அப்படியே ஒருத்தர் தலையை வச்சுக்கிறார் நமக்கு அந்த பாகியம் கிடைக்கல நமக்கு தோணும் அர்ச்சகரா அவளை கேட்டா தெரியும் அவளுக்கு இருக்கிற கட்டம் பண்றதுக்குள்ளே கார்த்தாலே இந்த ராத்திரி வரைக்கும் இது சக்தி வாய்ந்த தெய்வம் ஒரு தப்பு பண்ண முடியுமா எங்களாலே ஒரு தப்பு பண்ணா குடும்பத்துக்கு என்ன வருமோங்கிற பயம் சாஸ்திரம் என்ன ஆயிடுமோங்கிற பயம் அர்ச்சக சுவாமிகளை கேட்டா அவளுக்கு தெரியும் அதுல இருக்கிற கட்டங்கள் ஒரு உபன்யாசகனை கேட்டா தெரியும் அவனுக்கு இருக்க அதுல கட்டம் எல்லாருக்குமே கட்டம் நீங்க பாட்டுக்கு வரலாம் உட்காரலாம் பார்க்கலாம் கேட்கலாம் போயிடலாம் உங்களுக்கு காது தரந்தே இருக்கு நாங்க மூடி இருக்கிற வாயை தரக்கணும் எவ்வளவு பெரிய வேலையாச்சு மூடி இருக்கிற வாயை நாங்களும் திறந்து பேசுற மூலியம் நீங்க மூடலையே காது காது தரந்தே தானே இருக்கு பார்த்துன்னு வரும் நூறு விஷயம் பார்த்துன்னு வருவோம் ரெண்டு மண் நாடி அஞ்சறலேருந்து ஏழரை போட்டிருக்கா நூறு விஷயம் பார்த்துன்னு வருவோம் அங்கேயிருந்து வர்றதுக்குள்ள வேடிக்கை பார்த்ததே ஐம்பது மறந்து போயிடும் உங்க முன்னாடி வந்து உங்களெல்லாம் பார்த்தோன்னே பயத்துல இன்னொரு இருபத்தி அஞ்சு மறந்துப்படும் மிச்சம் இருக்கிறது இருபத்தஞ்சு அதை இந்த அவகாசத்தில ஒரு மணி நேரம் எடுத்துப்போம் அஞ்சரை ஆரம்பிச்சு ஆறு மிச்சம் ஒரு மணி நாளிதானே இருக்குன்னு உடனே அடியனாவே கழிச்சிருவேன் மிச்சம் இருக்காது கடைசியில பன்னெண்டு விஷயத்த சொல்லுவோம் அதுல நீங்க வெளியில போறச்சு ஆறு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு மறக்கணும் முடியும் அது என்ன உபன்யாசகர் மட்டும்தான் மறக்கணுமா கேக்குறவா மறக்கவே வேண்டாமா அதிகாரம் எல்லாருக்குமே பொது அதனால உபன்யாசகனும் மறக்கலாம் ஸ்ரோதாக்களும் மறக்கலாம் அவரவர்களை கேட்ட அவரவருக்கு இருக்கிற கட்டம் தெரியும் எல்லாத்த விட சுலபம் சிஷ்கனா இருக்கிறது தான் நாம பாட்டுக்கு நம்ம காரியத்தை பார்த்தோம்னா போனோம் ஆச்சாரியன் திருவடிகளிலே பணிந்தோம் ஆண்தனையும் கிரந்தங்களை பார்த்தோம்னு நாம் இருக்க வேண்டும் அதை சேர்த்து வச்சு ஆச்சாரியனுக்குத்தான் பொறுப்பு என்ன பெருமான் யார் பொறுப்பு கொடுத்துருக்கான் ஆச்சாரியன் இடத்துல ஒரு சிஷ்கன் மோக்ஷத்துக்கு வரணுமான்னு நீ பார்த்து சொல் ஸ்ரீவைகுண்டத்தை கொடுக்கிறேன் ஆச்சாரிடத்துல கொடுத்துட்டான் அவர் சாமான் நடந்துட முடியாது இது மிளாத இன்பம் நச்சபுனராவர்த்தே நச்சபுனராவர்த்தே திரும்பி வராதுதான் ஸ்ரீவைகுண்ட அனுபவம் அதனால் ஆச்சாரியாபிமானம்ங்கிறது நமக்கு ரொம்ப சுலபமானது பெருமான் பார்த்த அந்த பொறுப்பு ஆச்சாரிடத்திலே விட்டு இருக்கிறான் அவனுக்குன்னு இருக்கிற லட்சணங்கள் என்ன வேதாந்த தேசிக அழகா சாதித்தார் சித்தம் சத்திரதாயே அனகம்ோத்யம் பிரம் சத்யவாசம் மேலே தீர்கும் தயாளு கடைச தெரிவித்தார் இவர்தான் தப்பு பண்ண திருத்துகிறார் ஸ்வபரஹிதபரம் தேசிகம் பூஷ்ணு தேசிகன் ஆச்சாரியனுக்கு தேசிகன்னு பேர் மார்கம் திசதீதி தேசிகா அவருக்கேன் தேசிகன் பேர் ஆச்சார்டனுக்கு இதுதான் நீ சீவை குண்டத்துக்கு போக வேண்டிய மார்க்கம் இப்படி கைகாட்டி கொடுக்கிறாரோ இல்லையோ அதனாலதான் ஆச்சார்டனை தேசிகன்னே சொல்லுகிறோம் மார்க்கத்தை காட்டுகிறார் இந்த லட்சணங்கள் படைத்த ஆச்சார்தனை போய் பிடிச்சுக்கோ அப்படின்னு உடனே இதுல பதினாலு லட்சணம் இருக்கு இந்த ஸ்லோகத்திலே நீங்க யாரு இந்த ஸ்லோகத்தை எடுத்து வச்சிருந்து இந்த பதினாலு லட்சணத்தில் இருக்கிற ஆச்சார்தன் யாருன்னு மட்டும் தேடவே ஆரம்பிக்காதீங்க அவருக்காக அது சொல்லவே இல்லை இதுக்கப்புறம் மூணாவது ஸ்லோகனுக்கு அப்ப தெரியும் இன்னைக்கு சிஷ்ட வைபவம் இல்லையா அப்படி எனக்கு தலைப்பு இன்னைக்கு ஆச்சாரிய வைபவம் தான் தலைப்பு அதனால ஆச்சாரியன் எப்படி இருக்காங்க கொண்டு விண்ணப்பம் சத் சம்பிரதாயே ஸ்ரீவைஷ்டாத் சம்பிரதாயத்திலே சித்தம் அத்தனை ஞானத்தையும் பெற்றிருக்கவன் அசையமாட்டான் சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதீயம் ஸ்திரதீயம்னா மாயாவாதிகளோ முருஷாவாதிகளோ பாகண்டிகளோ எத்தனை பேசி இவனை கலைக்க பார்த்தாலும் ஸ்திரதீயம் இவனுடைய ஞானம் அசையாம இருக்கும் இல்லையோ ஸ்திரதீயம் அனகம் குற்றமே இவனிடத்துல கிடையவே கிடையாது என்ன குற்றம் இல்லை சிஷனுக்கு அர்த்தம் கொடுத்தோமே அவன் என்ன கொடுக்க போகிறான்னு எதிர்பார்க்கிற குற்றமே கிடையாது அனகம் அந்த குற்றம் இல்லாமதான் நம்ம பூர்வாச்சாரியர்கள் எல்லாருக்கும் ஏற்றம் ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கிமே தளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் மகனே அறிவுராய் ஆண்டாளுடைய அற்புதமான பாசரம் நம்ம சம்பிரதாயத்து ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு ஏற்ற இது கோகுலத்தினுடைய பசுமாட்டை பத்தி ஆண்டாள் சொல்றப்போ ஏற்ற கலங்கள் பசுமாட்டினுடைய மடிக்கு கீழ பாத்திரத்தை கொண்டு வைப்போம் அத ஒரு தடவை முளை காம்ப அப்படி தொட்டு விட்டா போருமா அதை அப்படியே கொட்ட ஆரம்பிக்கிறது பால் கறக்க வேண்டிய தேவை எல்லாம் கிடையாது அதை தொட்டு விட்டா கொட்டுமா பாத்திரம் குறைஞ்சு போடுறதுன்னா மடியில பால் குறையறதே இல்லை ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப அந்த பால் அது கொட்ட வேகத்திலே பால் பாத்திரத்திலேருந்து எதிர் பொங்கறதுதான் இது பாத்திரத்திலிருக்க அண்டாழ் ஆனா அர்த்தம் வியக்காதான் என்ன தெரிவித்தா தெரியுமா ஆச்சாரியர்கள் பசுமாடுகள் சிஷ்யர்கள் பாத்திரங்கள் ஒரு தரம் ஆச்சாரிய நேரத்துல போய் எனக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறீரான்னு தொட்டு விட்டுட்டா போரும் கொற்றார் கொற்றார் கொற்றார் போட்டு இருக்கார் எத்தனை தூரம் எதிர்வங்கி மீதளிப்ப தனக்கு மீறி சொல்ற அளவுக்கு எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியம் வள்ளல் பெரும் பசுக்கள் அத்தனை பசுக்கள் இருக்கு நம்முடைய சம்பிரதாயத்திலே வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் இப்படி நிறைய பசுக்களை படைத்தவன் நந்தகோபாலன் அண்டாள் பாசுரம் அதுக்கு வேக்கியாங்க என்ன தெரியுமா இந்த பசுக்கள் புறத்தாழ்வான் முதலியாண்டான் எம்பார் பட்டர் சோமாசி ஆண்டான் வடுக நம்பிகள் கிடாம்பி ஆச்சான் எங்கள் ஆழ்வான் நம்பி இவர்கள் அத்தனை பேருமே இந்த பசுக்கள் தான் தங்கள் தங்கள் சிஷ்யர்கள் தங்களுக்கு மேல சொல்ற அளவு கொடுப்பார் இந்த பசுக்களை எல்லாம் ஆற்றப்படைத்தான் ஆறு சுவாமி ராமானுஜர் இது இத்தனை பேருக்கு யார் ஆச்சாரியன் இந்த பசுமாடுகளை சொத்தா வச்சுருக்கிற ஆச்சாரியன் ஆற்றப்படைத்தான் அப்ப ஆற்றப்படைத்தான் மகன் யாரு ஏற்ற எதிர்பங்கி மீதளி பெரும்பசுக்கள் ஆச்சப்படைத்தான் மகன் சுவாமி ராமானுஜருக்குமார்குமாரன் கேட்டாலே கொடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுடுறது இல்லையோ அதத்தான் இந்த ஸ்லோகத்தில் வேதாந்த தேசிகம் தெரிவித்தார் அனகம் எதையும் எதிர்பார்த்து கொடுக்கிறதே கிடையாது தாங்களாகவே கொடுப்பார்கள் ஆசை இல்லை லாபத்துக்கு ஆசை இல்லை பூஜைக்கு ஆசை இல்லை யார் அந்த மாதிரி கொடுப்பாளாம் தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவருக்கும் இவர் அடிபணிந்தார்க்குமிரே இவை உள்ளது அழகிமனவாள பெருமாள் நாயனுடைய ஆச்சாரகிருதூத்தம் தாய்க்கும் சீதைக்கு அந்த தன்மை இருந்தது தம்பிக்கும் விபீஷணனுக்கு அந்த தன்மை இருந்தது மகனுக்கும் பிரஹ்லாதனுக்கு அந்த பிரபாவம் இருந்தது இவர்க்கும் நம்மாழ்வாருக்கு பிரபாவம் இருந்தது இவர் அடிபணிந்தார்க்கும் இராமானுஜருக்கு ஏற்றம் இருந்தது இவ அஞ்சே பேரு தான் தன்னை கூட மனசரை வச்சுக்காமல் ராவணனுக்கு எத்தனை சதுபதேசம் சீத்த பண்ணியிருப்ப அவளுக்கு அந்த ஆச்சாரிய லட்சண பூர்த்தி தன்னை வெட்டி ஒசைத்தான் கூட நினைக்காமல் ராவணனுக்கு விபீஷணன் எத்தனை உபதேசம் பண்ணிருப்பான் இவெல்லாம் கேட்ட உடனே கொடுத்துருவா நிறுத்தவே மாட்டான் மொத்த பேருமே கீதாச்சாரனுடைய வம்சம் அவன் ஒரே வார்த்தை கேட்டான் பெருமானுடைய திருவடிகள்ல பணிதான் அர்ஜுனன் எது நல்லதோ அந்த நல்லத்தை மட்டும் எனக்கு சொல்லு உன்னுடைய திருவடிகளிலே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவம் பிரபன்னம் எச்சரேயாம் நிச்சயதம் ரூகதம்மே சிஷத்தேகம் சாதிமாம் துவம் பிரபன்னம் உனக்கு சிஷ்யனா நல்லது சொல்லு இவ்வளவு தானே கேட்டான் அர்ஜுனன் அவைதானு பத்து பழம் கொடுத்தானா பால் கொடுத்தானா என்ன கொடுத்தான் அர்த்தம் கேட்டுக்கிறதுக்கு ஓன்தும் கொடுக்கல சொன்னார் வேதாந்த தேசியம் தன்னுடைய தாக்கரை சந்திரிகளே மூணு விஷயம் கொண்டு போய் கொடுத்தான் அர்ஜுனன் என்னதுன்னு கேட்டோம் எது தர்மம் எது ஆ தெரியாத குழப்பம் யார்கிட்ட ஸ்னேகம் வைக்க கூடாதோ ஸ்னேகம் எங்க கருணை காட்டக்கூடாதோ கருணே இதைத்தான் பழமா கொண்டு போய் கொடுத்தானோ கீதை வச்சுதான் கண்ணன் கீதாச்சாரியம் கொடுத்திருக்கானே தவிர இவன் நடத்துற என்ன நல்லது இருந்தது அஸ்தானாருண்ய தர்மா தர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்டிரணம் ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரஹங்கிற பிரபந்தம் அடிக்கடி விண்ணப்பம் பண்ணியிருக்கேன் கீத ஞாபகம் வச்சுக்கணும்னா ஸ்லோகம் கொஞ்ச கீதார்த்த சங்கிரகம் முப்பத்தி ஸ்லோகம் ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு சங்கிரஹஸ்லோகம் ஞாபகம் வச்சுன்னா அந்த அத்தியாயத்துல என்ன இருக்குங்கிறதே தாராளமா உருவாறு நாமும் தெரிந்து கொள்ளலாம் அத சாதிக்கிறார் அஸ்தான ஸ்நேக கருண்ய எங்க ஸ்னேகம் காட்டக்கூடாதோ அங்க காட்டுவிட்டான் எங்க கருணையை காட்டக்கூடாதோ அங்க காட்டுவிட்டான் எது தர்மம் எது அதர்மம்னே தெரியல இந்த தோஷங்களைத்தான் கொண்டு போய் சமர்ப்பித்தான் ஆக பிரார்த்தித்த உடனே கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டான் ஆயிரத்து ஸ்லோகம் முடிஞ்ச அப்புறம் வந்த ஸ்லோகம் ரொம்ப வெடியான ஸ்லோகம் பட்டரை பார்த்து நஞ்சியர் கேட்டார் இந்த கண்ணன் கடைசியில என்ன சொல்றான் நூனம் அஸ்ர்தானோசி துர்மேதாசி பாண்டவ அபுத்தியம் நஜாரி தம்மே சுமஹா பிரியம் உனக்கு நான் கொடுத்துருக்கவே கூடாது உனக்கு ஒண்ணுமே நீ விஷயத்தையே சரியா தெரிஞ்சுக்கலையே போனா போறது இனிமே நான் இன்னன்னாருக்கு கொடுக்காதேன்னு சொல்றேன் அவளுக்கு யாருக்கு என்னிடத்துல அசூய இருக்கோ யாருக்கு என்னிடத்துல பக்தி இருக்கோ அவர்களுக்கு எல்லாம் இதை கொடுக்காதே கொடுக்காதேன்னு இதன்தே நான் இவாளு பரீட்சையெல்லாம் அர்ஜுனன் கேட்கச்சே இவன் பண்ணானோ முதல்ல அர்ஜுனன் கேட்கச்சே இந்த பரீட்சை பண்ணித்தானே குடுத்துருக்கணும் இவன் பண்ணதா தெரியலையே என்னார் திரௌபதியனுடைய விரித்த குடலை தகிக்க முடியலையா கண்ணனாலே அதனால கேட்ட உடனே எழுநூறையும் குடுத்துட்டானா அது உபனிஷத்துல எங்கெங்கயோ மூலையில இருந்த ரத்னங்கள்லாம் கொண்டு நடுமுத்தத்துல போட்டானான் பார்த்தா இத்தனைய ரத்தனங்கள்னு இப்பதான் தெரியறதான் ஐயோ போட்டுட்டேனே இன்னொத்தருக்கான்னு சொல்லாதுன்னு அடிச்சுக்கிறானான் இது இத்தனையும் பட்டது ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில கண்ணன் பர துக்கத்தை அவன் பொறுப்பதில்லை திரௌபதி பட்ட துக்கம் பொறுக்க தான் இத்தனை அர்த்தங்களையும் கொடுத்தான் இந்த கீதாச்சாரியன் தானே இத்தனையும் கொடுத்துட்டான் பத்து நாள் யுத்தம் ஆயிடுச்சு பத்தாவது நாள் யுத்தத்திலே பீஷ்மாச்சாரியர் அடிபட்டு கீழே உந்துட்டார் சரதல்பத்திலே கிடக்கிறார் அப்ப சொல்றான் இவன் கண்ணன் தர்மபுத்திரனை பார்த்து பீஷ்மே லோகாந்தரங்கதே ஞானானி அல்பி பவிஷ்கந்தி பீஷ்மாச்சாரியர் சீவை குண்டத்துக்கு போட்டார்னா உலகத்துல ஞானமே அஸ்தமிச்சு போடும் தர்மபுத்திரா அவர் பிராணம் போறதுக்குள்ள போய் நல்ல விஷயத்த கேட்டுக்கோன்னா தர்மபுத்திரனுக்கு பெரிய சந்தேகம் இந்த கீத சொன்ன கண்ணனே கூட இருக்கிறச்சே நயன்த்துக்கு போய் பீஷ்மாச்சாரிய இடத்துல கேட்டுக்கணும் அவர்கிட்ட கேட்டுக்கணுமா உங்ககிட்ட கேட்டுக்கணுமான்னா இப்ப கண்ணன் பதில் சொன்னா என்னதான் நான் சொன்னாலும் தர்மபுத்திரா உலகத்துல எடுபடாது ஆச்சாரியர்கள் சொன்னது தான் எடுபடுமே தவிர நான் சொன்னது எடுபடாதே தத்துவபதேசத்தை விட தத்துவ தரிசி வச்சனத்துக்கு ஏற்றம் தத்துவோபதேசம்னா பெருமாளே பேசுறது தத்துவ தரிசினா பெருமான கண்டு உணர்ந்தவர்கள் பேசுறது அவா பேசுறதுதான் எடுபடுமே தவிர தத்துவோபதேசம் எடுபடாது என்ன காரணம் பகவானுடைய உபதேசத்தை விட உபதேசம் முக்கியம் ஒரே காரணம் பெருமானால உபதேசிக்கத்தான் முடியும் அனுட்டிக்க முடியாது உபதேசி சுட்டார் இப்ப அவர் யாரானு ஒருத்தர் காலில் போய் விட முடியுமான் விழத்துக்கு ஆள் கிடையாது அதான் பெரிய கட்டம் பகவானிடத்திலே ஆனா ஆழ்வார் என்ன சொல்லுவார் நடமினோ நவர்கள் உள்ளீர் போங்கோ போய் நேர பற்றில நீசனும் முற்றவும் நின்னவன் பற்றிலையாயவன் பெருமான் திருவடியில விழுந்தவர் எப்படி விழுணம்னு கேட்போம் அகர இல்லைய நிறைவன் நலர் மிகங்கள் உடவார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் உன் அடிக்கீடு அமர்ந்து புகுந்தேனே அனு உட்டித்து காட்டிடுவார் அதனாலதான் ஆச்சாரிய வாக்கியத்துக்கு ஏற்றான் ராமானுஜர் உபதேசிக்கிறார் சரணாகதி பண்ணு தானே பண்ணிவிட்டார் பங்குலூத்தரை தண்ணிக்கு கத்தியத்திரை ஏற்றும் போது ஆஹ் ஆச்சார்தனுக்கு பெருமானை விட என்ன ஏற்றம் அனுட்டித்து காட்டுவர் உபதேசிப்பர் இந்த பெருமாள அனுட்டிக்கலாம்னு ஒரு இடத்துல பிரயத்தனம் பண்ணார் ஒரே இடம் மத்த எங்க தேடினாலும் அப்படாது திருப்புல்லாணிங்கிறது இன்னைக்கு தெற்கு கடற்கிற ஓரமா அங்க தர்பயன பெருமானாக ராமன் இன்னைக்கு சயனித்து செவசாதித்தான் சமுத்திர ராஜ வழி கேட்கணும் இதுக்காக மூணு நாள் சரணாதி பண்ணி பார்த்தார் அவர் பண்ண ஒரே சரணாதி அதுதானே அதுவும் பலிக்கல இந்த கூடாதவா பண்ணினா ஒன்னும் பலிக்கவே பலிக்காது எல்லாரும் அவன் கால விழருதான் நியாயமே தவிர அவன் போய் இன்னொருத்தனுடைய காலில் விழுந்தா அது எங்கயானு பலிக்குமா பலிக்கவே இல்லை அப்புறம் வில்லை எடுத்தார் ஒழுங்கா வேலை நடந்தது கோலை எடுத்தாத்தான் தான் ஆடும் அதை விட்டுட்டு குரங்கே ஆடு ஆடுன்னா ஆடவே ஆடாது ஆஹ் ராமன் வில்லை எடுக்கிற வரைக்கும் அது ஆடவே இல்ல சரணாகத்தி யார் பண்ணணுமோ அவாதான் பண்ணும் சர்வேஸ்வரன் போய் நான் சரணாதி பண்றேன்னா அதிகான் நடக்குமா ஆஹ பகவானாலே அனுட்டித்து காட்டுவதற்கு முடியாது சொல்லத்தானே முடியும் ஆஹ தத்வோபதேசத்தை விட தத்த தரிசி வச்சனத்துக்கு ஏற்றம் அவனே பேசுவதை விட அவன் அடியார்களான பாகவதோத்தமர்கள் பேசுவதற்கு ஏற்றம் அதைத்தான் தேசிய நாடாக தெரிவித்தார் சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியம் அனகம் குற்றமே இவனுக்கு கிடையாது அனகம் கடைசிய தெரிவித்தான் அர்ஜுனன் அர்ஜுனனை பார்த்து கண்ணன் இதே போல நிறைய ஆச்சார இடத்துல போய் கேட்டுக்கோ எங்கிட்ட கேட்டுன்றதோட நிறுத்திராதேனா தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேஜம் ஞானினா சத்வதரிசினா இவா எல்லார் திருவடிகளையும் போய் விழுந்து கேட்டுக்கோன்னா சரி கேட்டுக்கிறேனேண்ணா அர்ஜுனன்